அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிய சிமானுவல் இந்த நாள் தலைப்பு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பல மருந்து கடைகளை பார்க்கும் போது எவ்வளவு மருந்துகள் என்ற ஆச்சரியம் ஏற்படுவதற்கு பதிலாக எவ்வளவு நோய்கள் என்ற அச்சமே ஏற்படுகிறது அதனால ராமலிங்க அடிகளார் இறைவனிடம் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று வேண்டிக் நோயற்ற வாழ்வுதான் செல்வம் அதுவே குறைவற்ற செல்வமாய் காணப்படுகிறது ஆரோக்கியமே முதல் செல்வம் என்றார் எமர்சன் என்ற அறிஞர் அனைத்து செல்வங்களையும் பெற்றிருந்த போதிலும் உடல் நலமில்லை என்றால் அச்செல்வங்களால் பயனில்லை வீட்டில் இருக்கும் வேலைக்காரர்கள் சமையற்காரர்கள் எல்லாம் நன்றாய் சமைத்து சாப்பிடும் போது நோய்வாய்பட்ட வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டுக்காரர் பத்தியமாகவும் பட்டினியாகவும் இருப்பார் தன்னால் அவர்களைப் போல் உண்ண முடியவில்லையே என இயங்குவார் செல்வம் இருந்தும் ருசியாக உண்ண முடியவில்லை திருப்தியாக உண்ண முடியவில்லை இந்நிலையில் செல்வம் இருந்தும் இல்லாதது போல்தான் காணப்படுகிறது நோய் வரும் முறையில் உடல்நலத்தை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை உடல்நலத்தின் மதிப்பு தெரிவதில்லை இதனை தாமஸ் புல்லர் என்பவர் ஆரோக்கியமான உடம்பில் தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும் என்பது உண்மை என்று சொல்லி கூறுகிறார் ஆகவே உடல் நலமும் மனநலமும் இரண்டும் தொடர்புடையவை உடல் நலமாக இருந்தால் இன்பமாக வாழலாம் தூய சத்துள்ள உணவு தூய காற்று தூய நீர் ஆகியவற்றை பயன்படுத்தினால் ஆரோக்கியமான வாழ்வை நாம் வாழலாம் ஆகவே ஆரோக்கியமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் நிச்சயமாகவே அந்த ஆரோக்கியத்தை நம் வாழ்வில் பெற்று அனுபவிப்போம் நன்றி